ஒருவர் தன் சகோதரரை விரும்பினால் விரும்புவதை அவரிடம் தெரிவிக்கட்டும் என்று நபி சொல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் அபு தாவோத் ஐந்து ஒன்று இரண்டு இது ஹசன் என திருமிதியுமாம் கூறுகிறார்கள்